அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் காமம் நாமம் இந்த குரலுக்கு அர்த்தம் நேற்றைக்கு பார்த்தோம் காமம்னு சொன்ன ஆசை ஆசைக்குரிய விஷயங்கள் மண் பெண் பொன் அந்த காலத்தில் இந்த விவசாயம் சார்ந்த வாழ்க்கையை குறித்தது இன்றைக்கு இந்த காலத்தில் இது வேற விதமாக எல்லோருக்கும் இந்த ஆசை வெளிப்படுகிறது எல்லோருக்கும் இடம் தேவை உறவுகள் தேவை அதிலெல்லாம் ஒரே குழப்பங்கள் மனித இனத்தில் இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்வது அற வழியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகத்தான் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க இன்றைக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலைய உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் துறவிக்கு இது மனசில் அணு அளவும் இல்லாம இருக்கிற அளவுக்கு அவர் யோக பயிற்சிகளை எல்லாம் அவர் பண்ணி ஆகணும் அதே மாதிரி பொன்னாசை துறவிக்கு பொருள் கிடைச்சதுனா கூட நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும்னு இதுக்கு முதல் அதிகாரத்தில் நிலையாமையில் சொல்லியிருக்கார் அர்க்காய் இயல்பற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் செல்வம் நிலையற்றது நிலையற்ற செல்வங்களை பெற்றால் நிலையான அறங்களை உடனே செய்து விட வேண்டும் சொல்லியிருக்கார் ஒருவேளை துறவிகள் எல்லாம் பெரியசேஷன் இந்த காலத்தில் நடத்துகிறார்கள் அப்படி பெற்ற நல்ல காரியத்தை உடனே சீக்கிரம் செஞ்சுடணும் மக்களுக்கு பயன்படணும் செல்வம் சமூகத்தில் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உயர்த்துவதற்கு அந்த பொருளாதாரம் பயன்பட வேண்டும் அப்புறம் அடுத்தது வெகுளாமை வெகுலியே நீக்கணுங்கிறார் திருவள்ளுவர் வெகுலா கோபப்படுறது நேற்றுக்கு பார்த்தோம் கிருஷ்ணர் கீதையில சொல்ற காமத்திலிருந்து குரோதம் வருகிறது இந்த காமமும் கோபமும் தாய் தந்தை மாறி பல துன்பங்களுக்கு பல தீய குணங்களுக்கும் பல தனி மனிதர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் துன்பப்படுறதுக்கு காரணம் ஒரு தனி மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய காமக்ரோதம் ஆசையும் கோபமுமே காரணமாகிவிடுகிறது ஆக ராவணனுடைய ஆசையை பத்தி நாம படிக்கிறோம் அதனால எவ்வளவு பெரிய துன்பங்கள் ஏற்படுகின்றன அல்ல அது மாத்திரமில்லை அது கோபமா மாறுகிறது ராவணனுடைய ஒரு பெண்ணாசையானது மாபெரும் யுத்தத்தில் முடிஞ்சு அவனுடைய வாழ்க்கையவே முடிச்சு ஆகவே வெகுளாமை ரொம்ப முக்கியம் ஆசை இல்லாத மனசுல கோபம் வரப்போறதில்லை ஆக ஆசை தான் காரணம் ஆனால் ஆசை உடனே போயிடாது ஆண்டவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும் ஆசை இல்லாத மனிதர்களோடு வாழ்ந்து அமைதியை அனுபவித்து பார்க்கணும் ஆசையோடு இருக்கிற வாழ்க்கையையும் ஆசை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் இன்றைக்கு நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட மேல்நிலையில மேல்தட்டில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப எப்போ பார்த்தாலும் டென்ஷன் மன அழுத்தம் மன இறுக்கம் இதுலாம் கஷ்டப்படுகிறார்கள் அதுக்கு காரணம் பெரிய அளவில் அவர்களுடைய ஆசையை வந்து கொண்டதுதான் காரணம் இயல்பா வாழ்ந்த பிரச்சனைகள் இருக்காது ஆசை வேண்டியது ஆசை கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆசையை நியாயமா வச்சுக்கிறதுக்கு சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு அளவான ஆசைகள் இருந்தா அந்த ஆசைகள் வரவேற்கப்பட வேண்டியதான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார் அறத்துக்கு முரண்படாத ஆசையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த கோபத்தை விடணும் ஆசையினால உருவாவதுதான் கோபம் ஆசைக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணினா அவர்களை வார்த்தையால திட்டுவோம் மனசால நிந்திப்போம் முடிஞ்சதுன்னா பெரிய அளவுல எல்லாம் பார்க்கிறோம் ஆட்களெல்லாம் வச்சு கொன்றே விடுகிறார்கள் கோபத்தின் காரணமாக அடுத்தபடியாக இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மயக்கம் மயக்கம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல மோகம்னு பேரு ஆங்கிலத்தில் டெல்யூஷன்னு பேர் ஆகவே இந்த காமத்துக்கும் குரோதத்துக்கும் காரணம் மோகம்தான் இந்த உலக வாழ்க்கையினுடைய உண்மையை தெரிஞ்சுக்காம இருக்கிறது அதைத்தான் இந்த அதிகாரத்தில் மெய்யுணர்தல் பெயர்ல பார்த்திருக்கோம் நாம இதுக்கு முந்தைய அதிகாரம் துறவு துறவுக்கு முன்னால நிலையாமை இந்த நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அவாறுத்தல் நாளும் சேர்ந்துதான் துறவிக்க வேண்டிய முக்கியமானதை கொடுத்திருக்கிறது இந்த நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அவா நாலுதான் ஒரு துறவியினுடைய வடிவம் ஸ்வரூபம் அதற்கு வேண்டிய தவ ஒழுக்கங்களைத்தான் அருள்மையிலிருந்து சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் ஆகவே இந்த மோகம் நீங்கணும்னு சொன்னா இந்த தத்துவ ஆராய்ச்சி பண்ணணும் இப்ப இதுவரைக்கும் படித்தோமே கடைசியாக கூட பார்த்தோம் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் இந்த குரட்பாவை எல்லாம் நாம படிச்சு பார்த்தோமான நமக்கு இந்த மோகங்கள்லாம் நீங்கும் நல்லார் இணக்கம் நமக்கு உண்மையை சொல்லிக்கிறது நமக்கு உண்மையை தெரிஞ்சாலும் தவறான பழக்க வழக்கத்தை விட முடியறதில்லை விடுறதுக்கு நம்ம தத்துவ ஆராய்ச்சி கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் எல்லாம் பண்ணினோம் இந்த மயக்கம் நீங்கிடும் ஆக இந்த வாழ்க்கையினுடைய சம்சாரம் துன்பத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த காமக்ரோத மோகம் காமம் குரோதம் லோபம் மோகம் இவைகளெல்லாம் நீக்கு ஆதிசங்கர் பஜகோவிந்திர சொல்ற எல்லா மகான்களும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோயினா பேரு கூட இல்லாம போகணும்னா என்ன பண்றதுன்னா நிலையாமையை உணர்ந்து துறவு மனப்பான்மை அல்லது துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு தத்துவ ஆராய்ச்சி செய்து அவ அறுப்போமே ஆனால் இந்த பிறவி நோய் என்பது பெயருக்கு கூட இல்லாமல் நீங்கிவிடும் என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் இவை மூன்றன் நாமம் கெட நாமம் என்றால் நமக்கு தெரியும் பெயர் அர்த்தம் பேருக்கு கூட இல்லாமல் போகணும் மருந்துக்கு கூட இல்லாமல் போறதுன்னு சொல்றாங்க இல்லையா ஏதாவது சில மருந்து கூட வச்சிருப்பாங்க ஏதாவது போகணும்னா உபயோகப்படுத்தலான் மருந்துக்கு கூட இல்லாம பண்ணிடணும் அப்பத்தான் இந்த வாழ்க்கையில திரும்ப திரும்ப அனுபவிக்கிற துன்பம்ங்கிற நோய் நம்மை தாக்காது என்பது கருத்து இந்த அளவிலே மெய்யுணர்தல் அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன் இதனுடைய சாரத்தை நாளை சொல்லுகிறேன் நோய் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்